நாட்டிலைய நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலேருந்து உங்கள் அன்பால மீலு நம்ம இடியாப்பத்துக்கு மாவை அரைச்சிக்கிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு கப் தான் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு கப் மாவை எடுத்து வித விதமான தண்ணி ஊற்றி தேவையானால உப்பு கலந்து அதை நல்லா இடியாப்பம் மாவு பதத்துக்கு செஞ்சு நம்ம அன்றைக்கி இடியாப்பம் செஞ்சுக்கலாம் பேலன்ஸ் இருக்கிற மாவை ஸ்டோ பற்ற ஒரு வானல் வச்சுடுவோம் அந்த வானல் காஞ்சதும் இந்த மாவை கொட்டி நல்லா வறுத்துிட்டுட்டு வ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கணும் நமக்கு எப்போ இடியாப்பம் செய்யணும்னு தோணுதோ அப்போ எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி அந்த மாவை நல்லா இடியாப்பம் மாவு பதத்துக்கு பிசைஞ்சு இடியப்பம் செய்ய பயன்படுத்திக்கலாம் என்ன நண்பர்களே இந்த துளி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்